சுவ நுவாசேத்த சதாத்தாவேவாசேத்திம்ப இந்த ஸ்லோகத்தில் கருத்து என்னென்னா நான் உடலால் வரையறுக்கப்படாதவன் ஏற்கனவே இதை படித்தோம் நாம் நாலாவது ஸ்லோகத்தில் படித்தோம் அவ சின்ன இவா ஜானாது தன்னாசே சதி ஸ்வயம் பிரகாஷத்தே ஹியாத்மா மேகாபாயேம் சுமான் இவர் அந்த கருத்தை இன்னொரு கோணத்தில் சிந்திக்கிறோன்னு இப்போ இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்னன்னா உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது என் உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது ஒரு ஒரு ஆத்மா இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாடம் அது ஆரம்ப பாடம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம்னா உண்மையிலேயே ஆத்மாங்கிறது இந்த ஆத்மா இல்லை ஒரு ஒரு உடம்புக்குள்ளேயும் ஆத்மா இருக்குங்கிறது உண்மையல்ல ஆத்மா ஒன்று தான் அந்த ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது ஆத்மா சர்வகதா ஆத்மா சர்வகதான்னா என்ன அர்த்தம் ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது ஆகாயத்தை போல அப்படி புரிஞ்சுக்கணும் ஆகாயம் எப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதோ அப்படி ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது நீக்கமர நிறைந்திருப்பதால் அது ஒன்று அது ஒன்றாக இருப்பதால் அது நிறைவானது அவ்வளோதான் அது இரண்டற்றது இரண்டற்றது சர்வகதா பூர்ணா அத்வைதா அத்வைதா ஏக்ககான்னு போடலாம் ஏகா தஸ்மாத் அத்வைதா அத்வைதஷ்ட ஏகா அத்வைதஷ்ட இரண்டற்றதாகவும் இருக்கிறது இந்த ஒரு சொல்லையும் நீங்கள் நல்லா ஆழமாக யோசித்து புரிஞ்சுக்கணும் வெறுமன ஏதோ சொற்கள் இல்லாது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் அது நிறைவானது அது ஒன்று இரண்டற்ற ஒன்று ரெண்டாவதாக ஒரு பொருள் கிடையாது ரெண்டாவது பொருள் அதில் கற்பிக்கப்படுகிறது அது மாயா கல்பிதம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஆத்மா சதா சர்வகதா இந்த சதாங்கிற வார்த்தைக்கு எப்பொழுதும் இருக்கிறது ஆத்மா எப்பொழுதும் இருக்கிறது ஏதோ அந்த காலத்திலேருந்து நான் சொல்ல போனால் ஆத்மாவில் தான் காலமே இருக்கு காலசாட்சி ஆத்மா காலசாக் காலத்தைவன் காலமல்ல காலத்தை அறிகின்றவன் காலமல்ல காலசாக்ஷி காலவியாபி காலத்துக்கு சாட்சியாகவும் காலத்தை வியாபித்தும் காலவெத்திரித்தனாகவும் இருக்கிறான் நான் காலத்தை அறிபவன் காலத்திற்கு வேறானவன் காலத்தை அறிபவன் காலத்திற்கு வேறானவன் காலத்தை வியாபித்திருப்பவன் காலத்தை வியாபித்திருப்ப இது நீங்கள் இந்த ஒரு கருத்தை யோசிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் சும்மா சாதாரண நினச்சிடும் இங்க அகம் காலசாக்ஷி அஸ்மி நான் காலத்தை அறிபவனாக இருக்கிறேன் அறிபவன் அறிபவன் அறியப்படும் பொருளுக்கு வேறு என்கின்ற நியாயப்படி நான் காலத்திற்கு வேறானவனாக இருக்கிறேன் நான் காலம் காலம் அனைத்தும் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது காலத்திற்கு இருப்பே நான் காலத்திற்கு இருப்பை தருபவன் நான் நான் இல்லாமல் காலமில்லை காலமில்லாமல் நான் உண்டு அது என்ன பிரமாணம்னா தூக்கம்தான் இந்த கிளாஸ் கேட்டாலே போகிறோம் தூக்கம்தான் தூக்கத்தில் டைம் இருக்கா டைம் வைஸ் லிமிடேஷன் ஸ்பேஸ் வைஸ் லிமிடேஷன் வஸ்துவைஸ் லிமிட்டேஷன் சதா அஸ்மி சதாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன எப்பொழுதும்னு அர்த்தம் சர்வகதான்னா என்ன அர்த்தம் எங்கும் வியாபகமாக இருக்கேன் எங்கும் இருக்கிறேன் எல்லாமாகவும் இருக்கிறேன் அப்படி போடணும் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் சர்வகதகான்னு சொன்னால் இதுக்கும் போட்டுக்கணும் அகம் தேச சாட்சி தேசம்னா என்ன ஸ்பேஸ் இடம் தேச சாட்சி தேச வியாபகா தேச வத்திரிகா காலத்துக்கு சொன்னோம் காலத்து காலசாட்சியாக இருக்கிறேன் காலத்தை வியாபித்திருக்கிறேன் காலத்திற்கு வேறானவனாக இருக்கிறேன் காலம் என்பது ஒரு மாயக்கற்பனை காலம் என்பது என் மீது என்ன சொது ஃபால்ஸ் ப்ரொஜெக்ஷன் எதுன்னா டைம் டைம் இஸ் ஃபால்ஸ் ப்ரொஜெக்ஷன் சுவாமி சூரியன் உதிக்கிது சூரியன் மறையுது நேரமெல்லாம் இருக்குன்னு நேரமெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு நீ அதை பார்க்குற மாதிரி பார்க்குறேன் நே காலம் இருக்கிற மாதிரி இருக்குது நீ அதை அறியறவும் மாதிரி அறியிற உண்மையில் காலமும் இல்லை நேரமும் இல்லை இது ஒன்றே போகிறோம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நான் எதுவாக இருந்தால் தானே எதுவாக ஆகிறதுக்கு எல்லாமா இருக்கிற போது நான் என்னவா ஆகிறது எதா ஆனையோ அதுவும் நான் ஆகா ஆக ஆகாத பொருள் எதுவுமே கிடையாது எல்லா பொருளும் நான் தான் இப்போ இந்த ஒரு விஷயத்தை அடிப் கொண்டு சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வகுப்புகளில் அதை நான் சொல்கிறேன் நான் நான்கிறத விட்டுவிட்டு ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த கைக்கு வெளி இப்படி காமிக்கிற போது ரெண்டு பொருள் இங்கே இருக்குது நீங்கள் மறக்கக்கூடாது ஒரு பொருள் கை இன்னொரு பொருள் வெளிச்சம் இருட்டில் காட்டினா தெரியாது ஒரு பொருள் கை இன்னொரு பொருள் வெளிச்சம் இந்த வெளிச்சம் கையினுடைய கையிலேருந்து உற்பத்தி ஆகலை இது உதாரணத்துக்காக சொல்கிறோம் கையிலேருந்து வெளிச்சம் உற்பத்தி ஆகலை வெளிச்சம் கையினுடைய ஒரு பகுதி அல்ல வெளிச்சம் கையினுடைய பகுதி அல்ல வெளிச்சம் கையினுடைய குணமும் அல்ல வெளிச்சம் கையினுடைய குணமல்ல ப்ராப்பர்ட்டி இல்லை வெளிச்சம் வந்து கையிலிருந்து உருவாக்க தோன்றினதல்ல வெளிச்சம் கையினுடைய ஒரு பகுதி பார்ட்டும் அல்ல பார்ட்டு ப்ராடக்ட் இல்லை ப்ராப்பர்டி இல்லை வெளிச்சம் இப்போ இந்த ரெண்டு கையும் வைக்கிறேன் ரெண்டு கைக்கு இடையிலையும் வெளிச்சம் இருக்குது இந்த வெளிச்சம் வேற இது அப்புறம் பார்ப்போம் இந்த கை இருக்கு இந்த கை இருக்குது அப்புறம் வெளிச்சம் வந்து கைக்கு வேறாக இருக்குது வெளிச்சம் கையை வியாபிச்சிருக்கு வெளிச்சம் கையை விளங்கும்படி செய்து கொண்டிருக்கிறது வெளிச்சம் கைக்கு வேறாக இருந்து கொண்டு வெளிச்சம் கையை வியாபித்து வெளிச்சம் கையை விளக்கி கொண்டிருக்கிறது இது ரெண்டாவது கையினுடைய வரையறைகள் வெளிச்சத்தை வரையறுக்காது கையினுடைய வரையறைகள் வெளிச்சத்தை வரையறுக்க முடியாது கைக்கு வரையறையெல்லாம் இருக்குது கைக்கு பவுண்டரிலாம் இருக்குது கையினுடைய வரையறைகள் வெளிச்சத்தை வரையறுக்க முடியாது கையை எடுத்துட்டாலும் இந்த ரெண்டு கையை இப்படி வைக்கிறபோது சரி கையை இப்படி எடுத்துட்டாலும் வெளிச்சம் இருக்கும் ஆனால் க வெளிச்சம் வந்து கையில் பட்டு தெரிகிறது கையில் படாட்டாலும் நீங்கள் வெளிச்சத்தை இந்த இங்கே இதுலேருந்து இதுவரைக்கும் மேலே படுற வரை இங்கே படுற இடத்துல தான் பார்க்கலாம் இடையில் இருக்கிற கேப்பில் இருக்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பார்க்க முடியாது இங்கேருந்து வெளிச்சம் என் மேலே படுறது என் மேலே படுற போது என் மேலே படுறது தான் பார்க்கலாம் இடையில் இருக்கிற வெளிச்சத்தை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது புரிஞ்சிக்கலாம் அதாவது கையை எடுத்துட்டாலும் வெளிச்சம் இருக்கும் ஆனால் வெளிச்சத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் அதுக்கு அது படுற ஒரு பொருள் வேணும் வேணும் அது மாதிரி இப்போ புரிஞ்சுக்கணும் இது உதாரணம் இது வந்து வெளிச்சம் இஸ்இக்குவல் டு நான் ஆத்மா வெளிச்சம் இஸ்ஈக்குவல் டு நான் ஆத்மா கை ஈஸ் ஈக்குவல் டு உடல் மனம் புத்தி உடல் மனம் புத்தி பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் போட்டு பாருங்க நான் நான்னு சொல்கிற போது எதெல்லாம் குறிக்கிறது என் உடம்பை குறிக்கிறது என் மனசை குறிக்கிறது எல்லாத்தையும் குறிக்கிறது நான்கிறது நான் இந்த உடம்பில் இருந்து உற்பத்தியானவன் இல்லை வெளிச்சத்துக்கு சொன்னதெல்லாம் சொல்கிறேன் நான் இந்த உடம்பின் ஒரு பகுதியும் அல்ல நான் இந்த உடம்பின் ஒரு பகுதியும் அல்ல நான் இந்த உடம்பின் பண்பும் அல்ல குணமும் அல்ல நான் இந்த உடம்புக்கு வேறாக இந்த உடம்புக்கு வேறாகுங்கிற போது இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரத்துக்கு வேறாக எப்படி வெளிச்சம் கையை வியாபிக்கிறதோ அனுகிரகம் என்றதோ அது மாதிரி நான் இந்த உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறானவனாக கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளை ஒளிர்விக்கிறேன் பிரகாசப்படுத்துகிறேன் இது எனக்கு மாத்திரம் இல்லை உங்கள் அத்தனை பேருக்கும் இது உண்மை அப்போ இந்த பாடம் சரியாக முடியும் நான் உடலுக்கு வேறாக இருந்து கொண்டு உடலையெல்லாம் வியாபித்து உடலுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறேன் உடம்பு மனசு புத்தி இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன் தூக்கத்தைப் போல தூக்கத்தில் உடம்பு மனசு புத்தியினுடைய தொடர்பு இல்லை ஆனால் நான் இருக்கிறேன் நான் இருப்பேன் ஆனால் என்னை ஒரு தனிப்பொருளாக நான் நினைக்க வேண்டும் என்றால் உடல் மனம் புத்தி இவைகள் தேவைப்படும் ஆனால் உடம்பு மனது புத்திக்குத்தான் நான் தேவையே தவிர எனக்கு உடம்பு மனது புத்தி தேவையில்லை உடம்பு மனசு புத்தி நான் நினைக்கிறதுனால தானே எனக்கு இன்பத் துன்பங்கள்லாம் வருகிறது ஆக உடலுக்கும் மனசுக்கும் புத்திக்குத்தான் நான் தேவையே தவிர இப்போ பாருங்க எலெக்ட்ரிசிட்டி எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு பல்புக்கு தான் எலக்ட்ரிசிட்டி வேணுமே தவிர எலக்ட்ரிசிட்டிக்கு பல்பு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரி வருமா அது மாதிரி புரிஞ்சுக்கணும் சினிமா ஸ்க்ரீன் உதாரணம் பாருங்கோ ஒரு ஸ்க்ரீனில் அத்தனை பேரும் வர்ற மாதிரி நாமெல்லாம் மகா ஸ்க்ரீனில் ஓ விளையாடின் இருக்கிற சினிமா தான் நம்ம வாழ்க்கையும் சினிமாதான் சினிமாவுக்குள்ளே ஒரு பெரிய சினிமா பார்த்து நிற்கான்ட்ருக்கோம் சினிமாவுக்குள்ளே நிறைய சினிமாவை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையே சினிமாதான் சினிமான்னால் என்ன சினிமா உண்மையாக பொய்யா சினிமா முழுக்க முழுக்க போய் கற்பனை அந்த கற்பனையை விழுந்து விழுந்து வீட்டில் போட்டு போட்டு கரண்ட்டு போச்சேன்னு கவலைப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க வாழ்க்கையவே கற்பனைங்கிற போது அதெல்லாம் எவ்வளோ பெரிய இது இப்படி இப்படி புரிஞ்சுக்கணும் தத்துவத்தை இவ்வாறு புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது சதா சர்வகத்தோப்பி ஆத்மா நீங்கள் இந்த காலசாட்சி தேச சாட்சி தேசவியாபி தேச வத்திர்த்த இப்படி போட்டுக்கணும் காலசாட்சி அகமஸ்மி காலத்தை அறிபவனாக நான் இருக்கிறேன் காலத்திற்கு வேறானவனாக இருக்கிறேன் காலத்திற்கு இருப்பாக நான் இருக்கிறேன் காலத்தை வியாபித்தவனாக நான் இருக்கிறேன் தேசத்தை அறிபவனாக இருக்கிறேன் தேசத்திற்கு வேறானவனாக இருக்கிறேன் தேசத்தை வியாபித்திருக்கிறேன் தேசத்திற்கு இருப்பைத் தருகிறேன் அதே மாதிரி வஸ்துக்கள் பொருள்களை எல்லாம் அறிபவனாக இருக்கிறேன் பொருள்களுக்கு வேறானவனாக இருக்கிறேன் பொருள்களை வியாபித்திருக்கிறேன் பொருள்களுக்கு இருப்பாக இருக்கிறேன் நான் இல்லை என்றால் பொருள்களே இல்லை கொஞ்சம் கடினம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது இப்படியே சொல்லிட்டு போய் சர்வகதோப்பியாத்மா ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் எல்லா இடத்திலும் அது புலப்படுவதில்லை ந சர்வற்ற அவபாசத்தே நான் என்பது எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அது எங்கும் புலப்படுவதில்லை புரியறதுக்காக சொல்கிறார் எங்கேயும் நான் வியாபிச்சிருக்கேன் எங்கேயும் நான் புலப்படுறதில்லை ஆனால் என்னதுன்னா புத்தவ ஏவ அவபாசேத இந்த புத்தியில் தான் நான் வந்து என்னது வெளிப்படுகிறேன் புத்தியில் நான் வெளிப்படுகிறேன் எல்லாருடைய புத்தியிலையும் அவங்கவுங்க வெளிப்படுறாங்க அகங்காரமாக வெளிப்பட்டுருக்காங்க அத்தனை பேருடைய புத்திலையும் நான் நான் கீதையில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக ஒரு விபூதி சொல்கிறார் பத்தாவது அத்தியாயத்தில் இறைவனுடைய பெருமையை இவரே இவன் சொல்ல தொடங்குகிறார் சொல்கிற போது முதல் பெருமை என்ன தெரியுமா அனைத்து உயிர்களிலும் நான் என்பதாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் அகமாத்மா குடாகேஷ சர்வபூதா சயஸ்திதா அனைத்து உள்ளங்களிலும் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் நம்ம என்னென்னு செஞ்சுருக்கோம் நான் வேற கடவுள் வேறேன்னு நான் என்பதே உண்மையில் கடவுள் என்று அங்கே விளங்குகிறது புத்தவ ஏவ அவபாசேத புத்தியில்தான் அது புலப்படும் எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத் ஸ்வச்சேஷுன்னா தூய்மையான பதார்த்தத்தில் தூய்மை தூய்மையான இதில் பிரதிபிம்பம் நிழல் தெரிவது போல இப்போது சூரியனுடைய வெளிச்சம் எங்கேயும் பரவி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சூரியனுடைய நிழல் விழறதில்லை கண்ணாடியில் தான் சூரியனுடைய நிழல் தோன்றுகிறது அது ஆத்மா எங்கேயும் வியாபகமாக இருந்தாலும் அது ஸ்வயம் பிரகாஷமாக இருந்தாலும் புத்தியில் அது பிரகாசிக்கிறது விளங்குகிறது நான்கிறது புத்தியில் விளங்கிறது ஆனால் புத்தி நான் இல்லை புத்தியில தான் நான்கிறது விளங்கிறது அந்த நான் புத்தி அல்ல அப்படின்னு நம்ம கேட்குற அத்தனை பேரும் புரிஞ்சுண்டா நம்ம எல்லோரும் என்ன வரும் தான் வேறு வேறையாக தெரியவமே தவிர நம்மெல்லாம் ஒன்றுங்கிற ஞானத்தில் பலமாக இருப்போம் வேறேங்கிறது ஒரு கற்பனை ஏதோ பேருக்கு இதை ரொம்ப உண்மையு நினச்சி நம்மளை வாழ்க்கையில் நம்மளை குழப்பிக்கக்கூடாது இதுக்கப்புறமும் நம்ம நான் வேறு வேறையாவது நினச்சிட்டு வாழ்வோம் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வர்றபோது இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் நம்மளுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் சுக்கு நூறாக போய்டும் இந்த உண்மை புரிஞ்சாச்சுன்னா விருப்பு வெறுப்புக்கு இடமே இருக்காது அதுதான் கருத்து நம்ம விவகாரம் எல்லாம் தர்மமாக இருக்கும் ராகத்வேஷத்துக்கு இடம் கிடையாது ஆக இந்த ஸ்லோகம் ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் எங்கும் அது புலப்படுவதில்லை புத்தியில் மட்டுமே அது நிழலாக புலப்படுகிறது தூய இடத்தில் நிழல் தெரிவது போல தூய இடத்தில் நிழல் தெரிவது போல நிழல்னால் இந்த சூரியனுடைய நிழல் அந்த மாதிரி நிழல் போட்டுங்க புரிஞ்சுக்கோங்க தூய இடத்தில் பிரதிபிம்பத்தை போல கண்ணாடியில் முகத்தை போல அப்படி போட்டுக்கணும் கண்ணாடியில் முகத்தை போல கண்ணாடியில் தெரியும் சூரியன் நிழலை போல அதுதான் போல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த புத்தியில் தான் சாத்திக்கு அம்சம் இருக்குது இந்த உடம்பில் கூட தெரியறதில்லை புத்தி தான் சத்வாம்சமாக இருக்குது சத்வாம்சமாக இருக்கிற புத்தியில் சைத்தன்யம் நன்றாக புலப்படுகிறது அதை புரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த புத்திக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் பேருக்கு தான் இருக்கும்